ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் உபாக்கர்மாங்கிற தலைப்பில் இந்த உபாக்கர்மாங்கிறது ஒவ்வொரு வேதமந்திரங்களையும் படித்தவர்கள் காயத்ரி உபதேசம் பண்ணிண்டவர்கள் செய்துக்க வேண்டிய ஒரு அனுஷ்டானம் அந்த அனுஷ்டானத்துக்கு அடிப்படையாக உள்ள வேதம் அதனுடைய பெருமைகளை தான் பார்த்துன்னு வரும் உபநயனம்னு யாருக்கெல்லாம் அவர்கள் அத்தனை பேரும் படிக்க வேண்டியது வேதந்தான் யஜானாம் தபசாம் செய்வ சுபாநாமப்பி கர்மனாம் வேதஜேவத்விஜாத்தீனாம் நிஸ்ரேயசகர்பரஹா அப்படின்னு யஜவன் நமக்கு தர்மசாஸ்திரத்தில் காண்பிக்கிறார் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஆறு வச்சிருக்கா ரிஷிகள் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் தானம் பிரதிகிரகம் அப்படின்னு ஆறு அத்தியனம்னா வேதத்தை முறையாக படிக்கிறது அத்தியாபனம்னால் படித்த வேதத்தை நம்முடைய அடுத்த சந்தத்தினருக்கு சொல்லி கொடுக்குறது யஜனம்னா நமக்குன்னு சொல்லப்பட்ட கர்மாக்களை பண்ணுறது யாஜனம்னா செய்ய வேண்டிய கர்மாக்களை மற்றவர்களுக்கு செய்து வைப்பது தானம்னா தனப்படி நமக்குன்னு சொல்லப்பட்ட தானங்கள் இருக்குது அவைகளை செய்யறது பிரதிகிரகம்னா முறையாக செய்யக்கூடிய தானங்களை வாங்கிக்கிறது இந்த ஆறும் ஒவ்வொரு பிராமணனுக்கும் சொல்லப்பட்ட விஷயம் அதில் முதல்ல உள்ளது அத்தியனம் அத்தியனம்னால் வேதத்தை முறையாக படிக்கணும் ஏ பட்டந்தித் த்விஜா வேதம் பஞ்சயஜ ரதாச்சே திரைலோக்கியம் தாரயந்தே தே பஞ்சேந்திரியரதா அபி வேதமுங்கிறது எதுக்கு படிக்கணும் அப்படின்னா அதற்கு மூன்று விதமான பலன்கள் அடிப்படையாக நிறையா பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அடிப்படையாக மூணு பலம் என்னென்னா முதல்ல நாம் ஏதோ ஒரு புண்ணியத்தினால நமக்கு இந்த மனுஷென்மாக கிடச்சிருக்கு நமக்கு கிடைச்ச இந்த மனுஷென்மாவை முழுமையாக பயன்படுத்திக்கிறதுக்கு நம்முடைய கர்மாக்கள்லாம் அவசியம் அந்த கர்மாக்கள்லாம் செய்யறதுக்கு வேதத்தில் உள்ள மந்திரங்கள்லாம் கட்டாயம் தேவை அதற்காக அத்தியனம் மேலும் நாம் படிக்கிற படிப்பு அடுத்த பிரிவிலையும் நமக்கு பயன்படணும் அதற்காக இந்த வேதம் முக்கியம் அத்தியாயனம் முக்கியம் நம்மளை சுற்றி உள்ள அத்தனையும் சரியான முறையில் இருக்கணும் இது நமக்கு ஈஸ்வரன் கொடுத்துருக்கார் அவை சௌக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டியது வேதம் வேத அத்தியனம் அதற்குத்தான் அத்தியனமுது இதை வந்து நாம் லௌகிக படிப்போடு சமமாக பார்க்கக்கூடாது இந்த வேதத்தை ஒரு சின்ன உதாகரணத்தோடு சொன்னால் புரிஞ்சுடும் இப்போ வேதாத்தியனம் பண்ணுறதுன்னா நியமாத்தியனம்னு பேர் வேதம் படிக்கிறது என்னுடைய முறை நம்முடைய ரிஷிகள் சொன்னது நியமாத்தியனம்னு நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா நாம் என்ன வேதம் படிக்கணும் அப்படின்னா இப்போ லௌகிகமாக எடுத்துட்டா நீ என்ன படிக்க போகிற அப்படின்னா அந்த குழந்தையே தீர்மானிக்கலாம் நான் பிஇ பண்ண போகிறேன் சிஏ படிக்க போகிறேன்னு அந்த குழந்தையே தீர்மானிக்கலாம் லௌக்கிகத்தில் அப்படி வச்சுன்னு இருக்கோம் இப்போது ஆனால் அந்த வேதத்தில் அப்படி கிடையாது என்ன வேதம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்முடைய ரிஷிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் பாரம்பரியகதோ ஏஷாம் வேதஸ பரிபிரம்மணா தச்சாக்கா கர்ம குர்வேதா தச்சாக்கா தியனம் ததா அப்படின்னு யாக்ஞவல்க்கியர் நமக்கு காண்பிக்கிறார் என்ன வேதம் படிக்கணும் அப்படின்னா உன்னுடைய முன்னோர்கள்லாம் என்ன வேதம் படிச்சுன்னு வந்தாலோ அந்த வேதத்தை தான் நீ படிக்கணும் உன்னுடைய முன்னோர்கள்லாம் எந்த ரிஷியை அடிப்படையாக வச்சுட்டு கர்மாக்கள் எல்லாம் செய்துன்னு வந்தாலோ அந்த ரிஷியை அடிப்படையாக வச்சுன்னு தான் கர்மாக்கள் எல்லாம் செய்துன்னு வரணும் அதை மாற்றவே கூடாது அப்படி படிக்கக்கூடிய படிப்புக்குத்தான் நியமாத்தியனம்னு பேர் அவன் முதல்ல படிக்கக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்களும் அவர்கள் முன்னோர்கள் எப்படி சொன்னாலோ அந்த முறையிலையே இவன் சொல்லணும் அதெல்லாம் மாறவே மாறாது வேதங்கிற மந்திரம் எப்படி இருக்கோ அதை அப்படியே தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறோம் அதை மாற்றுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது அப்படியே சொல்லணும் லௌக்கிகத்தில் அப்படி இல்லை மாறின்ண்டே வரும் காலத்துக்கு தகுந்தாப்பில் மாறும் அந்த படிப்புகள் வேதம்கிறது மாறாது மாற்றக்கூடாது முதல்ல என் அதே போல் முதல்ல என்ன மந்திரம் குருக்கிட்டே இருந்து கற்றுக்கிறானோ அந்த மந்திரத்தை அவன் ஆயுஷ்காலம் முடிய ஞாபகம் வச்சுக்கணும் அது ரொம்ப கஷ்டம் அதனால தான் நம்முடைய ரிஷிகள்லாம் என்ன சொல்லியிருக்கான்னா வேதம் படிக்கிற பொழுது வேறு எந்த படிப்பையும் கூட படிக்கவே கூடாது வேதம்ங்கிறது எப்படின்னா ஒரு பாதி புஸ்தகத்தில் இருக்குது இன்னும் ஒரு பாதி செயல்முறையில் இருக்குது ப்ராக்டிக்கல்னு சொல்கிறோம் செயல்முறையில் இருக்குது வேதங்கிற படிப்பு அதை நாம் செய்து காண்பிக்கணும் செய்து காண்பித்து தான் புரிய வைக்க முடியும் அப்படிதானே இப்போ ஆச்சபணம்னு எடுத்துட்டா அந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி கொடுத்துடலாம் முதல்ல ஆச்சபணம் எப்படி பண்ணுறது அப்படின்னா செய்து காண்பிச்சு தான் சொல்லி கொடுக்க முடியும் கையில் தலத்தை விட்டுக்கோ அப்படியே வாயில் விட்டுக்கோன்னு சொன்னால் புரியாது செய்து காண்பிக்கணும் அதுபோல் தான் வேதம் வேத படிப்பே அது மாதிரி தான் ஒரு பாதி புஸ்தகத்தில் இருக்குது ஒரு பாதி செயல்முறையில் இருக்குது ஆகையினால்தான் பழைய நாளில் இந்த வேதாபியாசங்கிறத எப்படி வச்சுருக்காங்கன்னா ரெண்டும் சேர்ந்தாப்பில் வேணும் செயல்முறையும் வேணும் புஸ்தகத்தில் உள்ளதும் வேணும் இப்போ லௌகீகமாக எடுத்துட்டா எல்கேஜியில் கொண்டு போய் குழந்தைகளை சேர்க்குறோம் அந்த எல்கேஜி ஒரு வருஷம் அப்படின்னா அந்த எல்கேஜி ஒரு வருஷமும் டீச்சர் வேறு புஸ்தகம் வேறு படிக்கவே கூடிய இடம் க்ளாஸே வேறு அதுக்கப்புறம் யூகேஜி போயாச்சுன்னா டீச்சர் வேறு கிளாஸ் வேறு புஸ்தகம் வேறு ஒன்றாவது போயாச்சுன்னா அப்புறம் டீச்சர் வேறு கிளாஸ் வேறு புஸ்தகம் வேறு அப்படி மாறிண்டே வரும் வருஷா வருஷம் புஸ்தகங்கள் எல்லாமே மாறும் அதே போல் எல்கேஜியில் மனப்பாடம் பண்ணுற அந்த ரெய்ம்ஸு அந்த பாட்டுகள் இவைகள்லாம் அந்த ஒரு வருஷம் ஞாபகம் வச்சுட்டால் போகிறோம் யூகேஜிக்கு போய் சின்ன அப்புறம் அந்த முதல்ல படித்த இந்த மனப்பாடம் பண்ணின பாட்டுகள்லாம் ஞாபகம் இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை ரெய்ம்ஸுகள்லாம் மறந்துட்டால் கூட தப்பு இல்லை மறந்துட்டே வந்துடலாம் ஆனால் வேகத்தில் அப்படி கிடையாது அவன் முதல்ல என்ன மந்திரன்னு சொல்கிறானோ அது கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கணும் ஸ்டோர் ஆயிண்டே வரும் மூளையில் சேர்ந்துட்டே வரும் மந்திரங்கள் அதற்குத்தான் இதை அத்தியனம் பண்ணுற முறையே நமக்கு வேறு மாதிரி கொடுத்துருக்க நாம் லௌகிக படிப்பையும் இதையும் வச்சுன்னு சமமாக பார்த்து அது மாதிரி இதை படிக்கலாம்னு நாம் கொண்டு வர முடியாது வேதத்தை இது படிக்க வேண்டிய முறையே வேறு மேலும் லௌகிகத்தில் எப்படின்னா நீ எப்படி இருந்தாலும் அந்த படிப்பு வந்துடும் என்ன அந்த அறிவு இருந்தால் போகும் ஞானம் இருந்தால் போகும் லௌகிகத்தில் வேதத்தில் அப்படி கிடையாது நீ அந்த ஆச்சாரம் இல்லாமல் நீ வேதம் சொன்னால் அந்த வேதமந்திரம் உனக்கு வரவே வராது அப்படி வந்தாலும் உனக்கு பயன்படாது அடிப்படையாக உள்ளது ஆச்சாரம்ங்கிறது ஆச்சாரம்னா என்னென்னா டிசிப்ளின்னு சொல்கிறோம் வேதம் படிக்கிறதுக்கு சிகை அதே போல் பிரம்மச்சாரியாக இருந்தால் வெள்ளை வேஷ்டி கட்டிக்கணும் கிரகஸ்தனாக இருந்தால் பஞ்சகட்சமாக கட்டிக்கணும் அந்த ஆச்சாரப்படி ட்ரெஸ்ஸுகள் இருக்கணும் அதே போல் அன்றைக்கி செய்ய வேண்டிய சந்தியாவந்தனம் முதலீவைகளை செய்திருக்கணும் அன்றைக்கி செய்ய வேண்டிய காயத்ரி மந்திர ஜபம் பண்ணியிருக்கணும் அப்படி இருந்தால் வேத மந்திரத்தை படிக்க முடியும் இல்லைன்னா வேதமந்திரம் சொல்லவே முடியாது படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை இந்த ஆச்சாரத்தை முதல்ல நமக்கு வச்சிருக்கா வேதம் படிக்கிறதுக்கு முன்னாடி மேலும் முக்கியமாக அதில் இன்னொன்று வச்சுருக்கா இன்னுங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்